إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وهده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشار الأمور محدساتها وكل محدسة بدأ وكل بدأ الضلالة وكل ضلالة في النار أما بعد விசுவாசியை அன்றி மற்றவரும் சுவனம் நுழைய முடியாது என அல்லாஹின் தூதர் ரசூல் அல்லாசல்லா அல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த விசுவாசம் என்பது அதாவது ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மனிதன் ஜின் இரண்டு படைப்புகளை அவ்வா சோதனையின் மூலம் இந்த இரண்டு இனத்திலும் வெற்றி பெற்றவர்களாக அதாவது விசுவாசம் கொண்டவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை சோனத்திற்கு அனுப்புவான் குறைந்தபட்ச இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறை இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை மூன்று வகையாக நாம் பிரித்து நோக்கலாம் அதிலே முதல் பகுதி நம்பிக்கை கோட்பாடுகள் இரண்டாம் பகுதி வணக்க வழிபாடுகள் மூன்றாவது பகுதி ஏனைய படைப்புகளோடு உள்ள தொடர்புகள் மொஆமலாத் என்ற மூன்றாவது பகுதி அதன் முதல் பகுதியாகிய அகைதா நம்பிக்கைகள் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் முஸ்லீமாக இருப்பதற்கு அவனுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூல் அஹ் அல்லா வல்லாம் அவருடைய ஒரு ஹதீஸ் மூலம் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இந்த நம்பிக்கை சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கடமையானது முஸ்லிமாக மீனாக மரணிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கடமையானது அது ஜிம்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இது பற்றி ரசூ அல்லா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அல்லாஹை தவிர தகுதியான இலாஹ் எவரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடியவனாக வயபி அத்தோடு என்னை விசுவாசிக்கக்கூடியவனாக வபிமாஜ் துபிஹி நான் கொண்டு வந்த அவ்வாவுடைய வேதம் பொர் ஆன் சொன்னான் நான் கொண்டு வந்ததை விசுவாசிக்கக்கூடியவனாக யார் இருக்கின்றானோ இவற்றை செய்யக்கூடிய ஒருவன் அவனது இரத்தத்தையும் அவனது சொத்துக்களையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வான் இல்லா பிஹாஹா அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை பறிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவ்வாறான செயல்கள் அல்லது அவ்வாறான கடமைகள் அவன் மீது வந்தாலே அன்றி வஹிசா புகும் அல்ல அதில் இவர்கள் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு இருந்தார்களா இல்லையா என்ற விடயமெல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் இங்கு ரசோபாசமர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் மனிதன் அல்லது ஜின் இவர்கள் முஸ்லீமாக கணிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவை இலாகாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தூதராக அனுப்பிய முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை ஒரு தூதர் அல்லாஹுடைய செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர் அவர் மார்க்க விடயங்களில் சொல்லக்கூடிய அத்தனையும் அல்லாஹுடைய வழிகாட்டல்கள் வகி அதிலே எந்த ஒன்றையும் விருப்பமானதை எடுத்து வெறுப்பானதை மறுக்கின்ற உரிமையோ அதில் தேர்வு செய்கின்ற உரிமை அறவே கிடையாது அதனை முற்றும் ஒழுதாக நம்புவது கடமை என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் தான் அவன் முஸ்லீமாக கணிக்கப்படுவான் அவனுக்கு எதிரான போராட்டம் அதாவது இஸ்லாமிய சமூகம் இருக்கும்போது அல்லாஹை இலாகாக விசுவாசித்து அல்லாஹுவிடமிருந்து வந்த வகையை முற்றுமுழுதாக ஏற்று அதனை கொண்டு வந்த முகமது அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் மார்க்க விடத்தில் சொல்லக்கூடிய அத்தனையும் இறுதி தீர்ப்புக்கள் அவற்றை மாற்ற முடியாது என்று ஏற்பது ஒருவனுக்கு கடமை அப்படி ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மார்க்கத்தின் அடிப்படையில் அவனுடைய பணத்திலிருந்து எவற்றை செலுத்த வேண்டுமோ அவற்றை மட்டும் அவன் செலுத்த வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையிலே அவனுடைய இரத்தம் ஓட்டப்படுவதற்காக அவ்வாறான ஏதேனும் குற்றங்களை செய்தாலே அன்றி அவனுக்கு முழு பாதுகாப்பு இருக்கின்றது அவன் முஸ்லீமாக கருதப்படுவான் அதே நேரத்திலே வெளிப்படையான முஸ்லிமாக கருதப்படக்கூடிய அவன் உள் ரங்கத்தில் உள்ளத்தால் அவன் தூய்மையோடு இந்த கொள்கையில் இருக்கின்றானா அல்லது நடிக்கக்கூடியவனாக இருக்கின்றானா என்ற விவரம் இது மனிதர்களால் பார்க்க முடியாதது இது அம்மாவோடு சம்பந்தப்பட்டது உள்ளங்களே அறியக்கூடியவன் அவ்வா அவை பற்றி விசாரிப்பது மறுமையிலே அவ்வா சாரித்துக் கொள்வான் எனவே உலகிலேயே குறைந்தபட்ச ஒரு விசுவாசியாக ஒருவனை அங்கீகரிப்பதற்கு அவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு மாத்திரம் உரிய தன்மைகளை வேறு எவருக்கும் அவன் கொடுக்கக்கூடாது அதேபோன்று முகமது அலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று நம்ப வேண்டும் அவர்கள் மார்க்கம் என்று சொன்ன அத்தனை விடயங்களும் வகி என்று நம்ப வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த அல் குர் ஆனை முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு விளக்கமாக அமைந்த சுன்னா சுன்னாவையும் முழுதாக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குர் ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஒரு வசனத்தை ஒரு சகியான ஹதீசை மறுக்கின்ற உரிமை ஒரு முஸ்லிமுக்கும் கிடையாது இப்படி நம்புவது ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு ஜின்கள் மீதும் கடமையாகும் இப்படி நம்பினால் அவர்கள் முஸ்லிம்களாக கணிக்கப்படுவார்கள் அதுவரைக்கும் முஸ்லிம்களாக கணிக்கப்பட மாட்டார்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் முஸ்லிம்களோடு இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுடைய மானம் அவர்களுடைய பணம் அவர்களுடைய இரத்தம் அனைத்தும் பாதுகாக்கப்படும் வெளிப்படையிலே ஒரு முஸ்லீமாக கருதுவதற்கு இந்த விடயங்கள் அவசியம் இது குறைந்தபட்ச சுருக்கமாக ஒரு மனிதன் ஒரு ஜின் விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயமாகும் இது ஒவ்வொருவர் மீதும் கடமையானதாகும் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை விசுவாசி அல்லது முஸ்லிம் என்று சொல்லப்படும் நாலாவது அத்தியாயிரத்தி நூத்தி பதிமூணாவது வர்ஷணத்தில் அல்லா சொல்லுகின்றான் கிதாப்மா அல்லமக மாலம் தக்கும் வேதத்தை இறக்கியிருக்கின்றான் குரானை இறக்கியிருக்கின்றான் இறக்கியிருக்கின்றான் அல்லமக்க மாலம் தக்கும் நீங்கள் அறியாதிருந்ததை உமக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கின்றான் அதுதான் குரான் சுன்னா மூலமாக ால் என்ன என்பதை நபி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான் வேதம் என்றால் என்ன என்பதை அறியாதிருந்தார்கள் பிறகுதான் அல்லாஹ் வகையை இறக்கி அதனை கற்றுக் கொடுக்கின்றான் அதைத்தான் நீங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் வேதத்தை இறக்கி ஞானத்தையும் இறக்கி நீங்கள் அறியாதிருந்த கட்டாயம் அறிய வேண்டிய அம்சத்தை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கின்றான் வக்கான கோபம் வாங்கி அழைக்க ஆவியுமா எனவே அல்லாஹுடைய அருள் என்பது உன்மீது மிகப்பெரிய ஒரு மகத்தான அருளை அல்லாஹ் இவ்வாறு ஒரு நேர்வழியை வழங்கியதன் மூலமாக ஒருவன் முஸ்லீமாகுவதற்கு அவசியமான அறிவை கற்றுத்தந்ததன் மூலமாக மிகப்பெரிய அருளை உன் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹோடைய அருக்குடை மிகப்பெரிய ஒரு அற்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நாலாவிரி அறுநூற்றி பதிமூணாவது வசனம் எனவே ஒரு மனிதனுக்கு வேதம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தோம் அதனை சுருக்கமாக அல்லாஹை இலாகாக ஏற்று அவனிடமிருந்து இந்த வேதத்தையும் ஞானத்தையும் கொண்டு வந்த தூதரை அல்லாஹுடைய தூதர் என நம்பி அந்த தூதர் கொண்டு வந்த பொர் ஆன் சுண்ணா இதனை ஒருவன் நம்புகின்றான் என்றால் அவன் முஸ்லிமாக மாறுகின்றான் குறைந்தபட்சம் முஸ்லீமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இது கடமையானது இதனை ஈமான் முஜுமல் என்று சொல்வார்கள் அதாவது சுருக்கமாக முஸ்லிமாக மாற விரும்புகின்ற ஒருவனுடைய நம்பிக்கை இப்படி இருக்க வேண்டும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது இந்த அல்லாஹுடைய வேதம் பற்றி அதற்கு விளக்கமாக அமைந்த ஞானம் அல் ஹிக்மா அல்லது அசுன்னா நபியுடைய வாழ்க்கை முறை இந்த ஞானம் பற்றி விரிவாக ஆழமாக முழுமையாக கற்றுக்கொள்வது என்பது ஈமான் முஜுமல் சுருக்கமாக நாம் மேலே சொன்ன முதலாவது அம்சம் முதலாவது சுருக்கமாக விசுவாசிப்பது என்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு ஜிங்கல் மீதும் கடமையாகும் அந்த ஈமான் இல்லாத ஒருவன் முஸ்லிமாக மாற முடியாது இது எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டியது அதே நேரத்திலே இதன் விரிவான விளக்கம் முழுமையான விளக்கம் ஆதாரங்களோடு ஒவ்வொன்றையும் அறிந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி என்பது இது சமூகத்திலே ஒரு சிலராவது கட்டாயம் இதனை செய்ய வேண்டும் ஒரு சிலர் மீது கடமையாகும் அனைவர் மீதும் கடமை அல்ல இதனை என்று சொல்வார்கள் அதாவது சமூகத்தில் ஒரு செய்வது கட்டாய கடமை ஒரு சிலர் இதனை செய்துவிட்டால் ஒட்டுமொத்த சமூகத்தின் கடமையும் நீங்கிவிடும் இவர்களைத்தான் தீனை கற்றுக்கொண்ட தீனுடைய உளமாக்கல் அறிஞர்கள் என்று சொல்லப்படும் இவ்வாறு பொறானிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விடயங்களையும் சுண்ணாவிலே உள்ள அத்தனை விடயங்களையும் தெளிவாக கற்று சுண்ணாவின் பெயரிலே இருக்கின்ற போலிகளை அடையாளம் கண்டு அவற்றை புறக்கணித்து உண்மையான சுண்ணா எது என்பதை தெளிவாக கற்று பொறை சுண்ணாவினுடைய ஒளியில் தெளிவாக புரிந்து வைத்திருப்பது சமூகத்தில் உள்ள ஒரு சிலராவது செய்ய வேண்டும் ஒருவருகூட அந்த நிலையில் இல்லை என்றால் அது அந்த சமூகத்தின் வழிகேட்டிற்கான வாசல் ஆகும் ஒருவர்கூட இல்லாத நிலை ஏற்பட்டால் அந்த சமூகம் தாம் முஸ்லீமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் பிழை சட்டங்களை எடுத்து வழிகேட்டிலே சென்று எனவே சுருக்கமாக அல்லாஹ் மட்டும்தான் தகுதியான இலாக் என்பதை ஏற்று இறுதி தூதர் முஹமது சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை ஏற்று அல்லாவின் தூதர் என்பதனால் அல்லாஹ் மிகப்பெரிய அருட்கொடையாக வழங்கிய அல் குர் ஆன் அசுன்னா முற்றுமுழுதாக விசுவாசிப்பது ஒவ்வொருவர் கடமையாகும் முழுமையாக அதனை விசுவாசித்தாலும் அதில் உள்ள முழுமையான விவரங்களை எல்லோராலும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது சுன்னாவில் உள்ள ஒரு சமூகத்திற்கு கட்டாயம் அவசியமான அறிவை எல்லோரும் விலாவாரியாக படிக்க முடியாது ாலும்ற்ற ஒருசில உலமாக்கலாவது சமூகத்தில் இருக்க வேண்டும் இதனைத்தான் அவ்வா ஒன்பதாவது சொல்லுகின்றான் விசுவாசிகள் அனைவருமாக புறப்பட்டு சென்று ஆலிம்களாக மாற முடியாது அறிவை பெற்றுக் கொள்ள முடியாது எனவே என்ன செய்ய வேண்டும் உங்களிலே ஒரு சாரார் ஒரு கூட்டம் புறப்பட்டு சென்று விளக்கத்தை அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு வந்து அவர்கள் என்னென்ன பேணி நடக்க வேண்டும் என்பது பற்றி அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் எனவே இந்த வசனத்தின் மூலம் எந்த ஒரு சமூகத்திலும் நாம் காணக்கூடிய உண்மை எந்த துறையை எடுத்தாலும் ஒரு துறை பற்றிய விரிவான விளக்கமான முழுமையான அறிவை கொண்டவர்களாக எந்த ஒரு சமூகமும் இருப்பதில்லை எந்த துறையை எடுத்தாலும் அதிலேயே ஒரு சிலர் மிக அதிகமாக கற்று மிக ஆழமாக கற்று மிக விரிவாக கற்று அதிலே துறை போனவர்களாக இருப்பார்கள் இன்று விஞ்ஞான உலகம் என்று சொல்லுவார்கள் முழு உலகத்திலும் விஞ்ஞானத்தை கற்றாலும் அந்த விஞ்ஞானத்திலே மிக உயர்ந்த கண்டுபிடிப்புகளை சமூகத்திற்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்பவர்கள் விரல் ஒரு சிலர் தான் இருப்பார்கள் அந்த ஒரு சிலர் இல்லை என்றால் சமூகம் விஞ்ஞானத்தை இழந்துவிடும் அதன் நன்மைகளை இழந்துவிடும் இதே போன்று இலட்சியமாக கொண்ட சமூகம்தான் முஸ்லிம் சமூகம் மருமையில் அல்லாஹுடைய முழுமையான திருப்தியை பெற்றுக் எவ்வாறு என்ற அறிவை கொண்ட அல் குர் ஆன் அசுன்னாவை பற்றி முழுமையான விரிவான ஆழமான அறிவை கற்ற உலமாக்கல் இல்லாத நிலை ஏற்படும் என்றால் அந்த சமூகம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய கொள்கையை அறியாததன் காரணமாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறையிலிருந்து தூரமாகிவிடும் எனவேதான் இதிலே இரண்டாவது அம்சம் ஈமான் முஜும சுருக்கமான ஈமான் ஒவ்வொருவரும் இமான் கொள்ள வேண்டியது என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம் இதன் விரிவான வடிவம் இது எல்லோருக்கும் கடமை அல்ல எல்லோருக்கும் சாத்தியமானதும் இது ஒவ்வொருவருடைய அறிவு திறனுக்கு ஏற்ப அவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்ப அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இது கடமையாகும் எல்லோராலும் ஒன்று போன்று இப்படி விரிவாக ஆழமாக எல்லா கலைகளையும் உட்படுத்தி அவர்களால் கற்க முடியாது அது ஒரு சில குரான் வசனங்களை ஹதீஸ்களை அதனை செவிமடுக்கின்றவர் மீது என்ன கடமையாகின்றதோ அந்த ஹதீசை அந்த குரான் வசனத்தை தெரியாதவர்களுக்கு அதனை செயல்படுத்துவது சாத்தியமற்றது அதேபோன்று மார்க்கத்திலே தீர்ப்பு கேட்டு வரக்கூடிய ஒரு ஆலிம் அந்த ஆலிமுக்கு அவசியமான விடயங்கள் சாதாரண ஒரு மனிதனுக்காக அவசியமானதாக இருக்காது அவரால் சாத்தியப்படாது மொஹத்தீஸ் எனப்படக்கூடிய ஹதீஷ்கலை அறிஞர் அவர் தெரிந்திருக்கின்ற விடயம் அனைத்தையும் சமூகத்திலே ஒரு பொது முஸ்லிம் அவனை அறிந்து வைக்க முடியாது முஸ்லிம்களுடைய அன்றாட நடவடிக்கைகளே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு நீதிபதி ஹாக்கிம் இவர் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் அனைவராலும் அறிந்து வைக்க முடியாது அனைவருக்கும் அது அவசியமானதும் அல்ல இப்படி ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ப இந்த விரிவான அறிவு என்பது வித்தியாசப்படும் யார் யார் என்ன பொறுப்பிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அது பற்றிய அறிவு அவசியமாக இருக்கும் அது சாத்தியமானவர்களைத்தான் துறைகளுக்கு தேர்வு செய்யப்படும் எனவே இவ்வாறான விரிவான அறிவு என்பது முழுமையான அறிவு என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயம் என்பதில்லை பொதுவாக அல்லாவின் தூதர் கொண்டு வந்த அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சுருக்கமாக முஸ்லீமாக இருக்க விரும்புகின்ற ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே தமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க ரீதியான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய உலமாக்கல் என்றால் அவர்களிடமிருந்து அந்த தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சினைகளில் தீர்ப்பை வழங்கக்கூடிய ஹாக்கிம் எனப்படக்கூடிய நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பை அந்தந்த வழக்கு மன்றங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹதீஷ்கள் பற்றிய ஆய்வாக இருந்தால் அதில் உள்ள மகாதிசியங்கள் ஹதீஷ்களை அறிஞர்கள் அவர்கள் அது பற்றி விரிவாக படித்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மைகளை நாம் நம்ப வேண்டும் இவ்வாறு எந்தெந்த துறைகளில் யார் யாருக்கு எந்த அளவு சக்தி இருக்கின்றதோ தேவை இருக்கின்றதோ அதனை இந்த ஈமான் ஈசல் அந்த விரிவாக ஈமான் பற்றிய அத்தனை விடயங்களையும் கற்றுக் கொள்வது என்பது ஒவ்வொருவரை பொறுத்து அது வித்தியாசப்படும் இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சிலராவது இப்படி இருப்பது கட்டாய கடமையாகும் எல்லோரும் கற்பதற்காக ஒன்றாக புறப்பட்டு செல்ல முடியாது முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சிலரவது இவ்வாறு கற்கக்கூடியவர் இருக்க வேண்டும் துறைபோக அறிஞர்களாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது கடமையான விடயமாகும் ஒரு இதனை செய்துவிட்டால் அந்த கடமை நிறைவேறிவிடும் இதனை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதுபற்றி ரசூல்பாசம் அவர்கள் மிக தெளிவான ஹதீஸை சஹிவுல் புகாரியிலே நூறாம் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீசிலும் சொல்லுகின்றார்கள் அவ்வா ஒரு சமூகத்திலிருந்து இவ்வாறு அந்த விரிவான முழுமையான அறிவு இந்த அறிவை அவர்களிடமிருந்து அப்படியே பறித்து எடுப்பதில்லை ஆனால் இவ்வாறு இந்த அறிவை சமூகத்தை வழிகேட்டில் செல்ல விடுகின்ற போது என்ன நடக்கின்றது என்றால் அவர்களுடைய உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களுடைய மரணிக்கின்ற அந்த நேரங்கள் வந்து அவர்களை மரணிக்க செய்துவிடுகின்றான் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற ஒவ்வொருவராக மரணித்து சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை அவர்கள் சரியாக நிறைவேற்றாததன் காரணமாக ஒருவராவது மத்தியில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த சமூகமும் பொறிந்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கின்ற ஆலிம்கள் மரணித்து விடுகின்றார்கள் என்றால் இறுதியிலே எந்தவொரு ஆலிமும் மீதமில்லாத நிலைமை வரும் அப்படியான நேரத்தில் மக்கள் என்ன செய்கின்றார்கள் ஆலிமல்லாதவர்களை அறிவியனர்களை தலைவர்களாக அதாவது மார்க்கத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைவர்களாக எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே அவர்களிடம் மார்க்க தீர்ப்புகளை கேட்கின்றார்கள் மார்க்க அறிவில்லாமல் அவர்கள் பத்துவாக்களை வழங்குவதன் மூலம் அவர்களும் பத்துவாக்கேட்ட இந்த சமூகத்தையும் வழிகெடுத்து விடுகின்றார்கள் எனவே ஒரு சமூகத்திற்கு விரிவான அல்லாஹுடைய வழிகாட்டலை கற்று அறிந்த திறமையாக அதில் ஆழமாக நுழைந்து ஒவ்வொருவருடையும் கற்றவர்களாக இருப்பது கட்டாய கடமை அந்த கடமையை ஒரு சமூகம் செய்யவில்லை என்றால் இறுதியிலே அவர்களுக்கு நேர்வழியை விட்டும் வழிகேட்டிலே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அதற்கு காரணம் முழுமையாக சரியாக அறிந்த ஒரு சிலரையாவது அவர்கள் உருவாக்காமல் ஏற்கனவே அவ்வாறு இருந்தவர்கள் மரணித்து அவர்களுடைய அவர்களை இழந்து விட்டதன் பிறகு ஒரு சமூகத்திற்கு கண்டிப்பாக மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இஸ்லாம் பற்றி விரிவான முழுமையான அறிவு அந்த அறிவை இழப்பதன் மூலம் இவர்கள் தூய இஸ்லாத்தை இழந்து விடுவார்கள் எனவே சுருக்கமாக அல்லாஹே விசுவாசம் கொள்வது ஒவ்வொருவரும் மீது கடமை அதன் விரிவான வடிவத்தை அறிந்து கொண்ட சிறந்த உளமாக்கல் ஒரு இருப்பது சமூக இந்த இரண்டாவது வகையான அந்த உளமாக்கலை நாம் இழந்து விடுவோம் என்றால் தொடர்ந்து அவர்களை ஓர் உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை நாம் செய்யவில்லை என்றால் இறுதியிலே ஒருநாள் வரும் மார்க்கத்தை சரியாக சொல்லித்தரக்கூடிய உளமாக்கல் நிலை வந்தபோது இது முஸ்லீமாக வாழ்வதற்குரிய வழிமுறை என்பதை அறியாமல் விளைவிழையாக தவறுகளாக நாம் விளங்கி அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் இதுபற்றி யாரிடம் கேள்வி ஏற்பதற்கு தகுதி இல்லையோ அவர்களிடம் கேள்வி ஏற்பதற்கு கேட்டு வலிக வேண்டிய நிலை ஏற்படும் இந்த இரண்டு விடயங்களும் நாம் தெளிவாக புரிந்துகொள்ள கொள்ள வேண்டிய இவை அகைதா நம்பிக்கை கோட்பாட்டிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்கள்